அகர முதலையழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவரின் திருவருள் துணை கொண்டு திருக்குறளில் அறுபதாவது அதிகாரமாகிய ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குழப்பாவை படித்து அதனுடைய பொருளை தெரிந்து கொள்வோம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதில்லார் உடையது உடையரோமற்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுது இல்லார் உடையது உடையரோ பொருளையோ செல்வத்தையோ கல்வியையோ உடையவர் என்று சொல்லப்படுவது அவற்றை பெற்றிருக்கிறோம் என்ற எண்ணத்தை மனத்திலே கொண்டிருந்தால்தான் அவைகளை உடையவராக ஆக முடியும் பொருளுடையவர் செல்வமுடையவர் கல்வி உடையவர் அப்படின்னு சொல்கிறது இருக்க நம்ம அது தானே சொல்ல முடியும் ஆனால் இதை பெற்றிருக்கிறோங்கிற அந்த ஊக்கம் இருக்கணும் இன்னும் பெறணும் செய்யணுங்கிற அந்த எண்ணம் வேணும் நல்லா செயல்படியணுங்கிற எண்ணம் வேணும் பொருளை பெற்றிருக்கும் அந்த எண்ண கிளர்ச்சி இல்லை என்றால் பொருளுடையவராக முடியாது அதாவது நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது நாம் நல்லா செயல்பட முடியுங்கிற உற்சாகம் வரணும் நாம் செயல்பட்டால் இதெல்லாம் கிடைக்கும் அதாவது ஊக்கம் இருந்தால் எதவனாலும் பெறலாம் எல்லாத்தையும் பெற்றிருந்தால் ஊக்கம் இன்னும் வளரணும் அடுத்து அடைஞ்சவுடனே இந்த ஊக்கத்தை விட்டுறக்கூடாது எப்போவும் தேங்கி போகக்கூடாது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தண்ணீர் தேங்கினால் எப்படி அது நாற்றமடித்து விடுமோ அப்படி நாமளும் செயல் கிடைத்தது போதும் என்று சில விஷயங்களிலே நாம் நிறைவடைந்து விட்டால் பிறகு தேங்கி போய்விடுவோம் நமக்கும் சமூகத்துக்கும் யாதொரு நன்மையும் ஏற்படாது பொருளை பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் பொருளை உடையவர்கள் என்கின்ற எண்ணமும் அதனுடைய பயனை அடைய வேண்டும் என்கின்ற ஊக்கமும் மனதிலே இருக்க வேண்டும் என்று இந்த குரலுக்கு பெரியவர்கள் பொருள் சொல்லியிருக்கிறார்கள் ஊக்கம்தான்ப்பா சொத்து மற்ற சொத்தெல்லாம் சொத்தா ஊக்கம் இருந்தால் எத்தனை சொத்தை இழந்தாலும் திரும்பவும் சம்பாதிச்சு விடலாம் ஆகவே ஊக்கத்தை எந்த காரணத்தை கொண்டு உற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து இந்த ஊக்கம் இருந்தால் தான் பொருளை பாதுகாக்க முடியும் அந்த பொருளோட பயனை அடைய முடியும் ஊக்கம் உள்ளவன் பொருள் இல்லாட்டால் கூட பொருளை அடைய முடியும் பொருள் உள்ளவன் ஊக்கம் இல்லைன்னா பொருளை இழந்துடுவான் ஆகையினால ஊக்கம் உடையவன் தான் உண்மையிலேயே எல்லாத்தையும் உடையவன் அப்படிங்கிற கருத்தை இங்கே திருவள்ளுவர் நமக்கு உணர்த்துகிறார் திருவள்ளுவர் பெருமான் உடைமை என்ற சொல்லை திருக்குறளில் பல இடங்களில் நமக்கு பயன்படுத்தி அருளியிருக்கிறார் பண்புகளை உடைமையாக கொண்டிருத்தலின் அவசியத்தை அழுத்தம் திருத்தமாகச் சொல்லுகிறார் அன்புடைமை அடக்கம் உடைமை ஒழுக்கம் உடைமை பொறை உடைமை அறிவு உடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை ஆகிய அதிகாரங்களின் தலைப்புகளை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் அறிவுடையார் எல்லாவுடையார் என்று நானூற்றி முப்பதாவது திருக்குறளிலே அறிவுடைமை என்கிற தலைப்பிலே உபதேசம் பண்ணியிருக்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் சீதையை பிரிஞ்சு வாடி நின்ற ஸ்ரீராமர்ட்ட லக்ஷ்மணர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம் மன ரொம்ப அழகாக இருக்கும் அது உற்சாகோ பலவானாரிய நாஸ்தியுற்சாகாத் பரம்பலம் சோத்ஸாஹியாஹிலோகேஷு ந கிஞ்சிதபி துர்லபம் இது நாலாவது காண்டம் முதல் சர்க்கம் நூற்றி இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அவர் சொல்கிறார் ஹே ஆரிய நன்கு கற்று ஒழுங்காக வாழ்கின்றவரே உற்சாகத்தையுடையவன்தான் பலவான் ஊக்கமுடையவன்தான் வலிமை மிக்கவன் ஊக்கத்துக்கு நிகரான பலம் இல்லை நாஸ்தி உற்சாகாத் பரம்பலம் சோதாகஸ்யாகி லோகேஷு நக்கிஞ்சிதபி துர்லபம் ஊக்கமுடையவனுக்கு உலகத்தில் அடைய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை லோகேஷு நகிஞ்சிதபி துர்லபம் கஸ்ய யாருக்கு நான் சோதாகஸ்ய இருக்கிறவனுக்கு அடைய முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு லக்ஷ்மணர் ராமர்கிட்ட சொல்லி ராமரை உற்சாகப்படுத்துகிறார் ஆத்திசூடியில் நாம் எல்லாரும் படிச்சிருக்கோம் எளிமையா அவ்வை பிராட்டி சொல்லியிருக்கிறார்கள் ஊக்கம் அது கைவிடேல் பதவலாம் உடையர் எனப்படுவது இதனை இவர் உடையவர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கது ஊக்கம் ஊக்கமே ஆகும் அகுதில்லார் அந்த ஊக்கம் இல்லாதவர் மற்ற உடையது வேறு எந்த பொருளை உடையவரானாலும் உடையரோ உடையவர் ஆவரோ ஆகமாட்டார் என்பது கருத்து இதனை இவர் உடையவர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கது ஊக்கமே ஆகும் அந்த ஊக்கம் இல்லாதவர் வேறு எந்த பொருளை உடையவர் ஆனாலும் உடையவர் ஆவரோ ஆகமாட்டார் என்பதுதான் கருத்து உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதில்லார் உடையது உடையரோ மற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்